நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மே பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக நான் உங்கள் விஜய் ஹரி நேற்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று நபார்டு வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தொடங்கப்பட்டது இரண்டு புகழ்பெற்ற இயேசுவின் கடைசி விருந்தி எனும் ஓவியத்தை வரைந்தவர் லியோனார்டோ டாவின்சி மூன்று சைத்ரபூமியில் உள்ளது அம் பி ஆர் அம்பேத்கர் சமாதி இனி இன்றைய பொது அறிவு கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று ஐரோப்பாவின் நான்கு நாடுகளில் தலைநகரங்களில் ஓடும் ஒரே நதி எது இரண்டு இலங்கையின் தேசிய பறவை எது மூன்று காவிரி நதி தோன்றும் இடம் எது நன்றி